ியை தேன்மி முத்துக்குமர சுவாமும் செயல்களும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையது நாம் இலக்கை அடைய சிறந்த வழி நமது எண்ணங்களுடன் செயல்கள் இணைந்து செயல்படுது இவைகள் இரண்டும் ஒன்று கொன்று தொடர்புடையது ஒண்ணு ஏன்னா இன்னொன்னு இல்லதான் என்ன மட்டும் இருந்தா போதாது நாம் நினைத்ததை அடைய முடியும் அதுபோல செயல்கள் செய்யும் அந்த செயல்களை பற்றி சிந்தித்து என்ன செய்யலாம் ஏன் செய்யலாம் எப்படி செய்யலாம் எதுக்கு செய்யறோம் ஏன் செய்யறோம் எதை செய்யறோம் என்று இவ்வாறு பலவாறு எண்ணி பார்த்தே முடிவு நாம் செயல்படும்போது நமது இலக்கு வெற்றி அடைகிறது இணை பிரியாத தண்டவாளத்தை போல் தான் நமது எண்ணமும் செயலும் எண்ணத்தையும் செயலையும் உள்ளடக்கியதுதான் நாம் அடைய வேண்டிய இலக்கு இரண்டும் ஒன்றுபடும் போது இலக்கை அடைவது எளிதாகிறது நமது எண்ணங்கள் அழகாகும் போது நமது சிந்தனைகள் அழகாகும் நமது சிந்தனைகள் அழகானால் நமது செயல்கள் அழகாகும் நமது செயல்கள் அழகானால் நமது வாழ்க்கையே அழகாகும் ஒரு பையனோ ஒரு பெண்ணோ மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அது அந்த குழந்தையின் எண்ணம் தனது எண்ணத்தை இலக்காக்க அது செயல்பட தோங்குகிறது மருத்துவ படிப்பிற்கு தன்னை தயார் செய்து கொள்கிறது எழுத்து தேர்வில் தேர்வு அள்ளும் பகலும் படுகிறது தேவையான அறிவை பெறுகிறது தேர்வில் நன்கு சரியாக விடையளிக்கிறது முழு ஈடுபாட்டுடன் கடுமையாக உழைத்ததால் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றியும் பெறுகிறது நல்ல மதிப்பெண் பெற்று தான் எதிர்பார்த்த சிறந்த மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து தனது கல்வியை தொடங்குகிறது இதற்கு காரணம் என்ன அந்த குழந்தையின் எண்ணங்களும் செயல்களும் ஒன்றுபட்டதால் அந்த குழந்தையால் சாதிக்க முடிந்தது எனவே இலக்கை அடைய நாம் நிறைய உழைக்க வேண்டும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நமக்கு மிக அவசியம் நம்மிடத்தில் தோல்வியை கண்டு துவளக்கூடிய பண்பு இருக்கக்கூடாது தோல்விதான் வெற்றி என் முதல்படி என்பதை நாம் உணர்ந்தால் இலக்கை அடைவது எளிது பாரதி சொன்னது போல எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போலே நன்னிய நின் முன் எங்கு நசித்திடல் வேண்டும் என்ற கருத்துகளை மனதில் கொண்டு நல்லதை நினைத்து நல்லதை செய்து வெற்றி என்ற இலக்கை நாம் நிச்சயம் பெறலாம் அது அதுபோல் நமது இலக்கு சமுதாயத்துக்கு பயன்படும் வகையில் நமது எண்ணங்களும் செயல்களும் இருப்பது மிக மிக அவசியம் நீர் பற்றாக்குறை வறண்ட கோடை காலம் இந்த மாதிரி கோடை காலத்துல காலத்திற்கேற்ப குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க நாம் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தலாம் மழைநீர் சேமிப்பு தொட்டி அவசியம் அனைவரும் வைத்திருக்க வேண்டும் பாத்திரம் கழுவும் போது பாத்திரத்தை பிடித்து வைத்து கழுவலாம் ஷவரில் குளிக்காமல் டப்பில் பிடித்து வைத்துக் குளிக்க வேண்டும் குளிக்கும் நீர் கழிவு நீர் அனைத்தும் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கும் மரங்களுக்கும் செல்வது போல் வெட்டி விட்டு வழி செய்வது ரொம்ப தெளிக்கலாம் வாசலை அலசிவிடலாம் தண்ணீர் பிடிக்கிறேன் என்று சில பேர் குழாயில் வைத்து விட்டு பாத்திரத்தை வலிய விட்டு வழிந்து ஓட விட்டு விடுவது இது போன்ற நீரை வீணாக்குவதை நாம் நமது எண்ணம் செயல் முயற்சி உழைப்பு அனைத்தும் ஒன்றுபட்டுப்பவள்தான்போதும் பின்வாங்குவதில்லை செயலும் நம்மை தேவையான பயன்படுத்தி வெற்றியை காணலாம் உள்ளம் பகிழலாம் நன்றி வணக்கம் வாழ்க்க இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர்